நமப் பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடையில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிதம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உயிர்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்வலரும் சிரங்கொண்ட மறையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவடி தாமரை எல்லாம் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் சிவபெருமானுக்கு உரிய புகழை பாடக்கூடிய நூல்கள் என்று சான்றோர்கள் சிலவற்றை பட்டியலிட்டார்கள் திருமுறைகள் என்று அவற்றுக்கு பெயர் முறை என்றால் ஒழுங்கு திரு என்றால் சிவபெருமான் மங்களம் மகாலட்சுமி சிவபெருமான் எல்லாம் திரு அப்படி தொகுக்கப்பட்ட நூற்களில் பத்தாம் திருமுறையாக உள்ளது நம்முடைய திருமந்திரம் மார்கழி மாதம் என்பது கடவுளுக்கு உரிய மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் என்ற மூன்று மாதங்களையும் கடவுளுக்காக நம்முடைய தமிழ் மக்கள் ஒதுக்கி வைத்தார்கள் ஆடி மாசம் அம்பாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மார்கழி மாதம் திருமாலுக்கும் திருவாதிரை வரும் சிவபெருமானுக்குரியது திரு ஆதிரை ஆதிரையான் ஆதிரையான் என்றருமான் ஊர் திரை நீர் வேதி உலகு என்பது முத்தொள்ளாயிரம் திருவாதிரையில் பிறந்தவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடாது திருவாதிரை மாதிரி இருப்பவன் என்றும் திருவாதிரை அதனாலே சிவபெருமானை ஆதிரையான் என்று அழைத்தார்கள் அதே மாதிரி பெருமாளுக்குரிய ஏகாதசி மார்கழி மாசத்துலதான் வரும் வைகுண்ட ஏகாதசி சான்றோர் பெருமக்கள் மார்கழி மாதத்தை சிவனுக்கும் திருமாலுக்கும் என்று ஒதுக்கி வைத்தார்கள் நமக்கெல்லாம் பன்னெண்டு மாசம் ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் தேவர்களுக்கு பன்னெண்டு மாசம் இருபத்தி நாலு அப்ப ஒரு மாசம் ரெண்டு மணி நேரம் நமக்கு ஒரு மாசம் முடிஞ்சா தேவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சது காலையில இருந்து தேவர்களுக்கு மார்கழி மாசம் முழுக்க தேவர்களுக்கு காலையில நாலுல இருந்து ஆறு மணி விஷற்காலம் வைகரை ஓசோன் வாயு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் நாளிலிருந்து ஆறு தேவர்களுக்கு இப்போ நாலு மணியிலிருந்து ஆறு மணி அந்த நேரம் மார்கழி மாதம் அதனால் தான் கண்ணன் பேசினான் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் கண்ணதாசன் அப்படியே எடுத்துக்கொண்டார் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை மாதங்களில் மார்கழி மாதம் மார்கழி மாதம் ஆண்டவனுக்காக ஒப்படைக்கப்படக்கூடியது நம்முடைய ருத்ரகாளியம்மன் கோயிலைச் சேர்ந்த சாந்தோர் பெருமக்கள் இந்த மார்கழி மாதத்தில் பெரிய புராணம் திருமுறை இவற்றை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இப்பொழுது நாம் பேச இருப்பது திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமுறைகளில் முதல் மூன்று திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடியவை அடுத்த மூன்று அப்பர் பெருமான் பாடியவை ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இதுவரை திருமுறைகள் சிவபெருமானைத்தான் பாடின எந்த பாட்டிலையும் வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாடினதா கிடையாது அம்பாளை சொல்லிவிட்டு அவளுடைய கணவன் என்பார்கள் மரியாதை போரா சிவபெருமானுக்குத்தான் திருமுறை ஒன்பது முடிய எல்லா பெருமையும் சிவபெருமானுக்கே ஒரே ஒரு பாட்டு தான் அம்பாளுக்கு பெருமை இந்த ஒன்பதாம் திருமுறை முடிய உள்ள பாட்டுக்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும் அம்பாள் பராசக்தியை பாராட்டும் அது மாணிக்க பெருமான் பாடிய திருவம்பாவை குழாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய்வளை என்பது வளையனணிந்த கைகளை உடைய மீனாட்சிக்கு பெயர் பெய்வளையின் கணவன் பாதத்திறம்பாடின்னு சொல்லல பெய்வளைதன் பாதத்திறம்பாடிங்கிற அப்போ சிவபெருமான் பாதத்திறம்பாடின்னு சொல்லல அம்பாளுடைய பாதத்திறம்பாடி பாதத்திறம்பாடி ஆடேலோரும் இந்த ஒரு பாட்டை தவிர மற்ற அத்தனை பாட்டும் சிவபெருமானுக்கே பத்தாம் திருமுறை வந்தது திருமூலர் திருமந்திரம் பார்த்தார் அவன் அருள் இல்லாவிட்டால் அவன் இல்லை நம்ம கடவுளை ஏன் கும்பிடுறோம் அவர் அருள் பண்றார் அருள் பண்ணலன்னா நம்ம கடவுளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் கைலாசத்தில் அவர் இருந்த நமக்கு என்ன சாரி இருந்துட்டு போறாரு அவர் இங்கே இறங்கி வர்றார் நம்ம வீட்டு வாசப்படிகள வந்து நிற்கிறார் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருள்கிறார் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் வீட்டுல சண்டையா நான் தூது போறாங்கிறார் உனக்கு தங்க வேணுமா தர்றேங்கிறார் கொண்டே கடல்ல போட்டானா நான் காப்பாத்துறேங்கிறார் பக்கத்துல வந்தார் மடியில உட்கார்ந்தார் அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அருள் அதனாலே அந்த அருளை பாட வேண்டும் அருளுக்கு பெயர் பராசக்தி அருளை பற்றி பராசக்தியை பற்றி நிறைய பாடல்கள் கொண்ட நூல் திருமந்திரம் பத்தாம் திருமுறை முத்தாம் திருமுறை என்றார்கள் அவளது மரியாதை இந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய பெருமக்கள் பத்து பதினோரு மந்திரங்கள் சொல்வார்கள் ஈசானம் தத் புருஷம் அகோரம் மாமதேவம் சிவபெருமானுக்கு அஞ்சு இந்த அஞ்சு முகத்துக்குரிய உடம்புல உள்ள சில பகுதிகளை தொடுவோம் இதயத்துல கையை வைப்போம் அதுக்கு சொல்ற மந்திரம் கிருதய மந்திரம் கையை வைப்போம் அதுக்கு சொல்ற மந்திரம் சிரசுக்குரிய மந்திரம் சிகையில கையை வைப்போம் அதுக்கு சொல்ற மந்திரம் சிகா மந்திரம் நிறுத்து எத்தனாவது பிரம்ம மந்திரம் அஞ்சு இருதய மந்திரம் ஆறு சரசு மந்திரம் ஏழு சிகா மந்திரம் எட்டு கவசத்துக்கு மந்திரம் ஒன்பது நேத்திரம் கண்ணுக்கு மந்திரம் பத்து பத்தாவது மந்திரம் நேத்திரத்துக்குரியது பதினோராவது மந்திரம் அஸ்தம் அஸ்தம் கை பதினோரு மந்திரம் பிரம்ம மந்திரம் 5, அங்க மந்திரம் ஆறு ஆறு அஞ்சு 11. இதுல பத்தாவது மந்திரம் கண்ணுக்குரியது நேத்திர மந்திரம் உடம்புல முக்கியமான உறுப்பு எது கண்ணு எந்த உறுப்புல காயம்பட்டாலும் கண்ணீர் விடுவது கண்ணு தானே கோயில்ல தீபாராதனை கொண்டாந்தா அதை எடுத்து காதல வச்சுக்கிறோமா கண்ணுல வச்சுக்கிறோமா கண்ண தானே வச்சுக்கிறோம் பொண்டாட்டிய பொழுது காதே மூக்கேன்னா கொஞ்சம் கண்ணேன்னு கொஞ்சிரம் ஆனானப்பட்ட கைகேகிய தசரத சக்கரவர்த்தி கொஞ்சம் அனுப்பாதேன்னு உணதொன்றோ பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள்ளி மற்றிக தொன்றும் மறை என்றான் கண்ணுக்கு அவளது மரியாதை என் கண்ணேங்கிற நேத்திர மந்திரம் இன்னொன்னு நமக்கும் மூணு கண்ணு உண்டு இந்த குங்குமப்பட்டு வைக்கிற பாருங்க முடியல முடிஞ்சே எரிச்சு விடுவோம் சிவபெருமான் தான் திறப்பார் அதே மாதிரி உச்சந்தலை அங்கேயும் ஒரு சின்ன நெழுநழுன்னு ஒரு பகுதி இறந்து போற பொழுது அந்த பகுதி திறக்குமானால் அந்த ஆளு யோகத்தினாலே இனி பிறவாமையை பெற்றுவிட்டார் இந்த உச்சந்தலையையும் இந்த நெற்றிக் கண்ணையும் கூடிய மந்திரம் அதுதான் திருமந்திரம் திருமூலர் ஒன்னு சொல்றார் மூவாயிரத்தி நாப்பத்தி ஏழு பாட்டு ஒன்னு சொல்றக்கு மேல வச்சுக்கோ நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் பாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை நடுமூக்குன்னா என்ன இந்த மூக்குக்கு நேர நெத்தியில நடுவில் உள்ள பகுதி துருவத்து இடைவழி நெற்றிக்கு நேரே துருவத்து இடைவெளி நான் இடம் தான் இடம் உடம்பு பார்ப்பீர்களே ஆனால் யோக சாஸ்திரத்தினாலே எல்லாம் அந்த இடத்துக்குள்ளே அடங்கும் உடம்பு சொன்னபடி கேட்கும் மனசு கண்ட இடத்துல அலையாது அங்கே இங்கே போகாது உடம்பு சொன்னபடி கேட்கும் அந்த இடத்துல பார்வையை வைத்தால் இரண்டு ஜவ்வுகள் தெரியும் பிரதேசம் ஆக்னா ஆக்ஞின் அதுக்கு பேரு ரெண்டு ஜவ்வு தெரியும் ஒரு ஜவ்வு பச்சையா இருக்கும் ஒரு ஜவ்வு சிவப்பா இருக்கும் சொல்றார் பச்சையா இருக்க ஜப்புக்கு பராசக்தி என்று பெயர் வைத்தோம் சிவப்பா இருக்கிற ஜப்புக்கு சிவபெருமான் என்று பெயர் வைத்தோம் சிவசக்தி இங்கே தெரியும் இந்த கண்ணை திறக்கலாம் அதனால தான் திருமுறை பத்தாவது மந்திரம் நேத்திர மந்திரம் நெற்றிக் கண்ணையும் உச்சந்தலையையும் யோகத்தினாலே திறக்கக்கூடிய செய்திகளை சொல்வது திருமந்திரம் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி உடல் தொடர்பான செய்திகளுக்கு அழுத்தம் கொடுத்து பாடிய ஒரே திருமுறை திருமந்திரம் உடம்பு நல்லா இருக்கணுமா காய்ச்சல் வரக்கூடாதா அடிக்கடி டாக்டர் நல்ல குழந்தை பிறக்கணுமா அறிவுள்ள பிள்ளை பறக்கணுமா ஆயிரம் வருஷம் இருக்கணுமா என்கிட்டவா நான் சொல்றேன் யாரு திருமூலர் திரு நம்ம பார்க்க போற எட்டு நாளையில கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம் உடல் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு அழுத்தம் கொடுத்தவர் திருமூலன் தெரியுமா நாம அந்த உடம்பு வேண்டாம் விளைவாவது உடம்பு பூரா அழுக்கு உள்ளயும் அழுக்கு வெளியிலையும் அழுக்கு மனசுக்குள்ளையும் அழுக்கு வெளியிலையும் அழுக்கு பாரதியார் பாண்டிச்சேரியில நடந்து போயிட்டு இருந்தாராம் கட்டையா குட்டையா ஒரு சாமியார் வந்தாரா பேரு பேரு பாரதியார் சொன்னாரா ஓய் குள்ளச்சாமி அந்த தோல்ல இருக்கிற அழுக்கு மூட்டைய பாண்டிச்சேரி கடல்ல வீசு குள்ளச்சாமி தோல்ல ஒரு அழுக்கு மூட்டை சுமந்துகிட்டே இருப்பார் அழுக்கு மூட்டைய பாண்டிச்சேரி கடல்ல வீசு ஒரு பார்வை பாரதியார நீ வீசு இந்த மூட்டைய நான் அப்புறம் மனசுல எவ்வளவு அழுக்கு வச்சிருக்கான் கொஞ்சமா வச்சிருக்கான் மனசுல நினைச்சதெல்லாம் வெளியில தெரிகிறாப்புல இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பேரு வெளியில போக முடியாது தெரியல அதனால மறைச்சுக்கிட்டோம் டிவி பாக்குற பொழுது ஒரு ஆள் வர்றாரு கடங்கார வந்துட்டானே மூணு மணி நேரத்துக்கு குறைஞ்சு போகமாட்டானே இந்த டிராமா முடிஞ்சு அடுத்த டிராமா முடிஞ்சு அதுக்கு அடுத்த டிராமா முடிஞ்சாலும் போகமாட்டானே மனசுக்குள்ள நினைப்போம் வந்த உடனே சார் வாங்க உங்களை இப்பத்தான் நினைச்சேன் உங்களுக்கு ஆயுசு நூறு நீங்க வந்தா கடவுள் வந்தா பிள்ளைங்கிறோம் அவனுக்கு நம்ம நினைச்சது தெரிஞ்சா உதைக்காம விட மாட்டேன் கடவுள் அப்படி போட்டு பண்ணி விட்டாரு எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த உடம்புக்கு அதெல்லாம் சொல்லி உடல் சம்பந்தப்பட்ட செய்திகளை அழுத்தம் கொடுத்து பேசினார் நம்ம உடம்பு வேண்டாம்னு சொன்னோம் திருமூலர் தான் உடம்பு வேணும்னு சொன்னார் அழுக்கா இருக்கிற உடம்பு வேணுமா குள்ளச்சாமி சொன்னாப்பில உள்ளையும் அடுக்கு வெளியிலையும் அழுக்கு உடம்பு வேணுமா வேணும் ஏன் சுவர் சித்திரை அழுத முடியாது அடிப்படை போட்டு கொடுத்தவர் திருமூலர் மனைவியும் ஒரு குழந்தைக்காக இவங்களை இப்படி வாழ்த்திறீங்க அந்த குழந்தை பிறந்தா ஒரு ஆன்மாவுக்கு தன்னுடைய நல்வினை தீவினைகளை கழித்து கொள்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் அளவு கிடையாது நல்வினை தீவினை நிறைய பண்ணி உடம்பு எடுத்தாத்தான் அதை எல்லாம் தீர்க்க முடியும் உடம்பு எடுக்கணும்னா குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும்னா முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முறையா குழந்தை பிறக்கும் அதனாலதான் தாயும் தந்தையும் வர்ற பொழுது அப்பா ஒரு ஆன்மாவுக்கு விடுதலை அடைவதற்கு நல்வினை தீவினைகளை கழித்து கொள்வதற்கு ஒரு வழியை தந்திருக்கின்றீர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணினல் அகுதூரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்ல ஆழ்வுடும் பெருந்தகை இருந்ததே அதுக்காக வாழ்த்திறோம் உடம்பு வேணுமா வேண்டாமா கட்டாயம் வேணும் இப்போ நான் இருக்கிறேன் நான் இறந்து போயிட்டா என்னுடைய ஆன்மாவுக்குள்ள அறிவு அதோட நின்று போயிரும் எடுத்து ஒரு சட்டையுத்த உடம்பு இல்லைன்னா அறிவு கிடையாது சார் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் இல்லைன்னா ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது ஆன்மா அப்படியே இருக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் வேற பிறவை எடுக்கலைன்னா இந்த பிறவியலை எவ்வளவுக்கு படிச்சனோ அதோட நின்று போயிடும் அடுத்த பிறவி எடுத்தா அடி வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு பிறவியா உடம்ப விட்டு வாய்க்குமோ என் நிறைய பிறவிகளில் மானுட பிறவியே யாதினும் வரி தரிதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன் தாய்மான சுவாமி பாடுறார் அதனாலே உடம்பு வேண்டும் உடம்ப ஒழுங்கா வச்சுக்கணும் உடம்பிலே தான் ஆண்டவனை பார்க்க வேண்டும் உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தேன் ஆனால் இப்ப தெரிகிறது உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உருபொருள் கடவுள் கிரா கந்திருக்கார் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் முதல்ல இந்த உடம்பை ஒழுங்கா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவர் நம்ம திருமூலன் சைவ சித்தாந்தத்தை முதல் முதலில் பேசியவர் திருமூலர் மெய்கண்டாருக்கெல்லாம் சைவ சித்தாந்த வகுப்பு இவ்வளவு எடுக்கிறோம் பாடிய நூல்கள் வரைக்கும் பதினாலு சாத்திரம் படிக்கிறமே இது எல்லாத்துக்கும் அடிப்படை போட்டு கொடுத்தவர் திருமூலர் திருமந்திரம் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதிய ஆண்டி மனசுக்குள்ள வாழ்க்கையில எவ்வளவு மலங்கள் பாசம் அது இது எல்லாம் இருக்கு மனை மக்கள் சுற்றம் எனும் வலையை கடக்க அறியாது வினையில் செருக்கி அடிநாயேன் விடலுக்கு இறைத்து விடலாமோ இந்த பாசத்தை தான் நான் மாட்டிக்க கூடாது பாசம் இருக்கு இந்த ஆன்மா ரொம்ப தூய்மையால் இப்படி கெட்டு போயிருக்கே ஒருவேளை இந்த ஆன்மாதான் அதுவும் முடியாது நம்ம உண்டாக்கி இருந்தா கடவுள் இப்படி அறுப்பாரு ரொம்ப கெட்டு போயிருப்பாரு அம்மா நம்ம என்ன யோக்கியமாவா இருக்காரு ஒருவேளை இந்த பாசத்தை கடவுள் உண்டாக்கினாரா கடவுள் ஒரு பாசத்தை உண்டாக்க மாட்டாரு பாசத்தை உண்டாக்குனு தன்னை கட்டக்கூடிய கயிற்றை இந்த பசு உண்டாக்காது பாசம் தான் இது ரெண்டையும் உண்டாக்குனுச்சா பாசம் என்பது ஒரு ஜடம் இந்த மைக்கு மாதிரி அது உண்டாக்க முடியாது அப்ப என்னதான் சார் ஆட்சி சொல்லுங்க மூணு எப்பவும் இருக்கு இப்போ அவ்வளவுதான் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்ற பாசம் இந்த பசு பாசத்தோட இருக்கிற வரைக்கும் கடவுள் போக முடியாது கடவுள் வந்துட்டா சூரியன் வந்துட்டா பனி போயிரும் கடவுள் வந்துட்டா இந்த பாசம் பசுவை விட்டு ஓடி போயிரும் பதி அணிகள் பசுபாசம் இல்லாவே நாலு வரியிலே சைவ சித்தாந்தம் சொன்ன பெருமை திருமூலருக்கு உரியது ஆகாசத்திலிருந்து நம்ம நமக்கு சொந்த வீடு அந்த வீடு இது வந்த வீடு ரொம்ப பேர் வந்த வீட்டையே சொந்த வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு வீடு அங்கே இருக்கு கடவுள் திருவடி ஆன்மாக்களுக்கு உரியது ஆகாசத்திலிருந்து வந்தமா சரி வந்தவங்க எப்படி வந்தோம் மழையின் மூலம் வந்தோம் மலையிலேருந்து கீழே அப்படியே விழுந்தோம் விழுந்து மண்ணுக்குள்ளே போனோம் இந்த பயிர் வளர்ற பொழுது பயிர் பட்சக்களுக்கு உள்ளே போனோம் அந்த பயிர் கீழையா போயிட்டோம் இப்போ கீழேக்குள்ள நான் இருக்கிறேன் நான் என்ன யாரு என்னுடைய ஆன்மா இருக்கு ஆன்மா ரொம்ப சின்னது அது அப்புறம் சொல்றேன் உயிர் எப்படின்னு அதுக்குள்ளே போய் இந்த உயிர் உட்கார்ந்துருக்கு கொஞ்ச காலம் ஆகுது ஆன்மா அந்த யாரோ ஒருத்தர் இந்த கீரையை சாப்பிட்டேன் அவன் வயிற்றுக்குள்ளே நான் போயிட்டேன் அவன் வச்சிருந்தான் அவனுக்கு அம்மா வைத்தல அதனாலதான் ராமச்சந்திர மூர்த்தி தயரதன் சம்பந்தம் இல்லாமல் தோன்றினவையினாலே கோசலை வைத்தில பன்னெண்டு மாசம் இருந்தார் பத்து ரெண்டும் பன்னெண்டு மாச கணக்கு இந்த பன்னெண்டு ரொம்ப முக்கியம் நம்ம இருந்த மொத்தம் பன்னெண்டு மாசம் கர்ப்பத்தில பத்து மாசம் இல்லை அப்பா வயிற்று அம்மா வயிற்று மாசம் திருமூலர் திருமந்திர சொல்கிறார் இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு தகுந்தாப்புல உடம்பு யாரு சொன்ன ஒரு தாய் வயித்தில அஞ்சு அஞ்சு அஞ்சு பக்கம் நிக்கித ஏமா அந்த தாய் தானே வளர்த்தா அந்த தகப்பனார் ஒரு மரத்துல உள்ள அப்பாவுக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு அவன் அவன் பண்ணிக்கு தகுந்தாப்புல உடம்பு போ மூத்த பையன் அமெரிக்காவில வசதியா இருக்கான் அவன் பண்ண நல்வினை பையன் வந்து நிற்குது இரண்டாவது பையன் பாம்பேல பிச்சை எடுக்கிறான் அவன் பண்ண வேற அப்படி போய் நிறுத்த அனுபவிக்கவே மாட்டேன் பிச்சைக்காரனா இருப்பான் ஏதோ ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச செட்டியார் நாலு கார் வச்சிருக்காரு அவரு கார் எடுக்க போற பொழுது நாலு கார் ஒப்பறி போயிரு கிடைக்காதுங்க காரே அருமையான வாக்கு திருமூலர் திருமந்திரம் நான் ஒரு ஐம்பது வருஷமா திருமூலருக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நேத்தில்லை அதனால அதுல அவளது ஈடுபாடு இறங்கி வந்து அர்த்தம் வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு வினைக்கு தகுந்தாப்புல உடன்படுத்தேன் விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து என்னை காப்பாத்துறதுக்கு சிவபெருமான் திருவடிகளை கொண்டாந்து முன்னால காட்டுறான் இந்த ஆணவத்தை புடிச்சுக்கிட்டேன் கண்மத்தை விட்டுட்டேன் அவன் திருவடியை காட்டி தயாரிக்கிறான் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலமுண்டான் ஒரு நான்முகன் வானவர் நன்னறிய ஆழமுண்டான் எங்கள் வெளியில அவன் கொடுக்க தயார் நம்ம வாங்க தயாரா இல்லை தன் நின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உள்ளின்று உருக்கி அவன் நெனப்பு வந்தா உள்ள வினை சுருங்கும் நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் இல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் ஆண்டவனை நினைச்சு நைந்து உருகினால் வினையெல்லாம் ஓடி போயிரும் உள் நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண் காட்டி ஆனந்த கண்ணை கொடுத்து களிம்பருத்தானே செம்புல களிம்பு மாதிரியும் உயிருக்கு இந்த ஆணவத்தை எம்பெருமான் அழித்து விட்டார் இதான் நம்ம செய்வ சித்தாந்தம் ஆணவ கண்மம் மாயையை மாற்றினான் தன்னை தடுத்து ஆட்கொண்டான் சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னவர் திருமூலர் மாணிக்க வாசகசாமி சொல்றாருல கண்ணஞ்சை கடலினர் உள்ளின்றுக்குவர் அண்ணே என்னும்ருக்கி உதா ஆனந்த கண்ணீர் தருவரன் அப்படியே திருமூலர் திருமந்திரம் உள்ளின்றுக்கி உழப்பிதா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே குருவின் பெருமை சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியம் தொட்டு காமிச்சா வித்த புரியும் அது மாதிரி குருநாதன் ஒருத்த வேணும் குருநாதன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது கோவிலுக்கு போனா சிவபெருமான் குருநாதன் நந்தியம் பெருமான் குருநாதன் முருகப்பெருமான் சிவகுருநாதன் எல்லாம் குருநாதன் சொல்றார் சூரியகாந்த கல்லு அப்படின்னு ஒரு கல்லு இந்த சூரியனுக்கு முன்னால சூரியகாந்த கல்லு அப்படி காட்டுறோம் கீழே ஒரு பஞ்ச கொண்டே வைக்கிறான் பஞ்சு எரிஞ்சு போயிரும் நம்ம பையன் லென்ஸ் வச்சிருக்க பாருங்க அது மாதிரி சூரியகாந்த கல்லு தெஞ்சு போயிடும் சூரியன் இல்லாத பொழுது ராத்திரியில சூரியகாந்த கல்ல பஞ்சுக்கு மேல காமிச்சா பஞ்சு எரியாது ஏன் எரிக்கிறது சூரியகாந்த கல்ல சூரியனா சூரியன் சூரியனுடைய கருணம் பட்டா சூரியகாந்த கல்லு பஞ்சை எரிக்கும் குருநாதனுடைய கருணை பட்டால் ஆன்மா வினைய எரிக்கும் அங்கே சூரியன் காரணம் இங்கே குருநாதன் காரணம் சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் பஞ்சை சுற்றிடா சாதாரணமா சூரிய காந்தம் பஞ்ச சுடாது சுடுமாறு போல் என் தோற்றமுன் அற்ற சைவ சித்தாந்தத்தை அழுத்தமா சொன்னவர் திருமூலர் திருமந்திரத்தில திருக்கோயில் வழிபாடு கோயில்ல எப்படி கும்பிடணும் சிவபெருமானுங்கிறது யாரு நந்தியம்பெருமானுங்கிறது யாரு கோபுரங்கிறது என்ன தீபாராதனை எதுக்காக பிரசாதம் வாங்கி சாப்பிடுறீங்களே அப்படின்னா என்ன கொடிமரம் எதுக்காக திருவிழா எதுக்காக இவ்வளதையும் நமக்கு சொல்லி கொடுத்தவர் திருமூலர் திருமந்திரத்தில வேற எந்த திருமுறையும் இவ்வளவு சொல்லி கொடுக்கல மூவாயிரத்தி நாப்பத்தி ஏழு பாட்டு பாடியிருக்கார் அந்த மூவாயிரத்தி நாப்பத்தி ஏழு பாட்டும் ஒரே யாப்பு எல்லா பாட்டிலையும் ஒரு வரிக்கு பன்னெண்டு எழுத்து இருக்கும் பெரியாத எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு என் புள்ளிய விட்டுனும் தீவினை எத்தனை எழுத்து பன்னெண்டு எழுத்து சிவசிவர் தீவினையாளர் சிவசிவென்றும் சிவசிவ என்றிடரும் எளிமையான வாழப்பழ பாட்டு வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தழுற மாதிரி இந்த பாட்டை அழகா சொல்லலாம் இதுக்கு என்ன அர்த்தமா சொல்லணும் யாராவது வந்து பன்னெண்டு எல்லா எந்த பாட்டை எடுத்துங்க ஒரு வரிக்கு பன்னெண்டு எழுத்து பின்னாலே பாட பேதங்களினாலே சில பாட்டு பன்னெண்டு எழுத்த அதிகமா இருக்கும் அதையும் திருத்தி அன்பும் இரண்டார் அறிவிலார் கிடையாது அன்பு சிவமிரண்டர் அறிவிலார் அதான் பாட்டு அன்பும் சிவமும் இரண்டர் அறிவிலார் இடிக்கும் அன்பு சிவமிரண்டர் அறிவிலார் அன்பே சிவமாவதே இப்ப எண்ணி பாருங்க அற்புதமான ஒரு நூல் தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் மோதி நாலாயிரம் பாடி அம்பாளை கொண்டே உட்கார வச்சு சித்தானந்த பாரதி அலங்காரம் பண்றார் தேவர் குரல் ஆட்டி பண்ணாராம். வித்தியாசம் மதிப்பு தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி காதலாகி கசிந்து கண்ணீர் மூல்கி ஓதுவார் மூவர் தமிழ் தேவாரி நாலாயிரம் பாடி நாலாயிரத்தை வாயாறு அழகா பாடலாம் மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி யாருக்கு அம்பாளுக்கு தாவடங்களாக முச்சங்க தமிழ் அணிந்து சங்க தமிழ் திருமுருகாட்டு படை பரிபாடல் நற்கினை குறுந்தொகை பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு முப்பத்தாறு நூல் எல்லாம் அப்படியே அவ கழுத்துல மாலையா தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி தாவடங்களாக உச்சங்க தமிழணிந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய நூல் அவளுக்கு தலை மணிமகுடம் தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி அதுக்கு வந்தேன் திருமந்திரம் சொன்ன தீவினை போயிடும் தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருட்பாவால் அரிசித்து அருட்பா படிச்சா ஆவி உருகும் அர்ச்சனை தேவனருள் சேர்ந்துடுவோம் எம்பாவாய் சித்தானந்த பாரதி பாடின திருவம்பாவை அம்பாள் யாருக்கு மீனாட்சி தமிழ் தாயாக மாற்றி என்ன சொல்ற தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பி மாந்தர் சான்றோர்கள் அவர்கள் வாயிலிருந்து மறைமொழி வேத வாக்கு அதுக்குத்தான் மந்திரம்னு பேரு இதுக்கு திருமந்திரம் என்று பெயர் வைத்தார் மந்திர மாலை என்றார் சேக்கில திருமூலத்தை கேட்டாங்க எதுக்கு பிறகு எடுத்தீங்க படைப்பின் ரகசியம் என்ன என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே சிவபெருமான தமிழ்ல பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தான் என்னுடைய நோக்கம் அவரை தமிழ் பாடுவது என்னால் தன்னை இந்த பாடிய ஈசனை பாட்டு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகண்டன் வார்த்தை வல்லற் பெருமான் அதனால நோக்கம் இதுதான் வடக்கையும் தெற்கையும் இணைத்த நூல் திருமந்திரம் அது எப்படி மதுரையில் தோன்றிய சுந்தரநாதர் வடநாட்டுக்கு போனார் நந்தியம்பெருமானுக்கு கீழே படித்தார் நந்தியம்பெருமான் கோயில் காவலன் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு கோபுரவாசல் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் அம்மா பெருக்குலயத்துக்கு என்ன வித்தியாசம் பெருங்கோயில் முழு கோயில் உள்ள போறது கோபுரவாசல் வரும் தான் கோபுரவாசல் பள்ளல் பெறான வாசல் அப்படியா வாயில நாக்கு இருக்கே இந்த நாக்கு தானே முக்கியம் உடம்புல உள்ளது தெரியுமா காது கேக்கும் கண்ணு பாக்கும் மூக்கு நுகரும் சாப்பிடும் பேசும் ரெண்டு ஞானேன் தெரியும் கண்மேன் தெரியும் தப்பா சாப்பிட்டு உடம்ப கெடுத்தது தப்பா பேசி ஆன்மாத கெடுத்தது நாக்கு அதனாலதான் யாகாபாராயினும் போகணும் வாய் கோபுர வாசல் நாக்கு எது நந்தியம் பெருமான் தான் நாக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் பின்னால ஒரு நாளைக்கு சொல்றேன் இத அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இது நடமாடும் கோயில் அது பரமாடும் கோயில் நந்தியம்பெருமான் தான் அந்த நாக்குக்கு சமானம் நாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அவன் புகழ பேசுறதுக்கு அருங்கலம் நமச்சி வாகியலே நந்திக்கும் அருங்கலம் நமச்சி இந்த நாக்கு நந்தியம்பெருமான் போய் படிச்சார் யாரும் படிச்சா எட்டு பேர் படிச்சாங்களா அத ஒரு பட்டியல் போடுறார் திருமூரன் நந்தி அருள் பெற்ற நந்தவர் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திப்பட்டவர் நீத்தன் என்று பெருவான் படிச்சாங்களா நந்திகள் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று என்னோடு எண்மரும் மாமே திருமந்திரம் எட்டு பேர் இவரின் சேத்து எட்டு பேரும் படித்தார்கள் படிப்பு முடியல படிப்புக்கு முடிவு கிடையாது படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு எவனாவது சொன்னா இன்னும் படிக்கவே தொடங்கலன்னு அர்த்தம் யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சான்றுனையும் படிக்க படிக்கத்தான் எவ்வளவு படிக்கலன்னு தெரியும் கேட்க கேட்கத்தான் நம்மளுக்கு தெரியாதது இவ்வளவு இருக்கான்னு புரிவடும் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கும் சிதம்பரத்துக்கு அவ்வளவு மரியாதை நடராஜாவுக்கு என்ன அவ்வளவு மரியாதை கோயில் சொன்ன சைவத்தில சிதம்பரம் தான் வைஷ்ணவத்துல கோயில் சொன்ன ஸ்ரீரங்கம் தான் என்ன ஏன் சார் நடராஜா கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு உலகம் சுத்திருக்கும் நடுப்புள்ளி எங்க நடராஜா நடராஜா என்ன பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கிற நிறுத்தனாருனா உலகம் நின்னு போயிரும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் திருமூலர் பாடுறாரு அந்த பத்தியெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் எடுக்கட்டும் நடராஜாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எட்டு பேரும் நந்தியம்பெருமானுக்கு கீழே இருந்த சிஷ்யப் பிள்ளைகள் நடராஜாவை பார்க்க வந்தார்கள் காசியைக் கும்பிட்டு பல கஷேத்திரங்களை கும்பிட்டார்கள் காஞ்சிபுரத்தை கும்பிட்டு கடைசி சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் வழிபட்டார்கள் நாலு பேரும் தட்சிணாமூர்த்தியை கீழே உட்கார்ந்து விட்டார்கள் சிவயோக முனிவர் ஆகாச மார்க்கமா போட்டார் பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் நடராஜாவுக்கு பக்கத்தில் நின்று விட்டார்கள் மிச்ச நம்ம சுந்தரநாதர் மட்டுமே சுந்தரநநாதர் புறப்பட்டு திரும்பவும் கைலாசத்துக்கு போறேன்னு புறப்பட்டார் சிவபெருமான் பார்த்தார் உன்னுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு எதிர்த்துவிட்டார் எப்படி புறத்து போற பொழுது வழியிலே ஒரு பகுதி ஆ... அடு துறை பசுத்தன்மை நீங்க பெற்ற இடம் அடு என்ன அற்றுப்போவது பசுத்தன்மையை மாற்றக்கூடிய திருத்தம் திரு ஆவடு துறை கோகின்னு சொல்றாரு பாருங்க மாணிக்க வாசகத்துல அது திருவாவடு எங்கட்சி கோ களி என்ன பசுத்தன்மை களியப்பெற்ற இடம் அற்றுப்போன இடம் திருவாவரதுறைக்கு வந்தார் பெருமான கும்பட்டார் திருவாவூதர பெருமான் ரொம்ப அழகா இருப்பார் ஒரு ரகசியம் சொல்றேன் யார்கிட்டையும் சொல்லாதீங்க பைசா வேணும்னா அவரை போய் பிடிச்சுக்கணும் வெளியில் சொல்லப்படாது பணம்மா வா வாழ்க்கையில இடரினும் தளரினும் ஜனதுரு நோய் தொடரினும் உணகதல் தொழுதொடுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரின் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவத்தொன்றமை கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே வாடினும் சாயினும் வருந்தினும் போய் வீடினும் உனகடல் விடுவேன் அல்லேன் தாயிடம் தயங்கு சென்னி போலிடம் அதிவைத்த புண்ணியனே இது ஓ எமையாளுமாறு ஈவதொன்றமக் அதுவோ உனதி கொஞ்சம் இந்த ஊரில் இருக்கலாமா மனசு சொல்லுது வேண்டாம் வேண்டாம் ஞானிகள் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது எல்லாம் நம்ம ஊர் தான் போயிட்டே இருக்கணும் இந்த ஊரை விட்டு போ கால் சொன்னது மனம் சொன்னது பொ போனார் பக்கத்திலே ஒரு சிறிய கிராமட்டி நிற்கின்றன இடையன் இறந்து கிடக்கிறான் அவனுக்குத்தான் மூலனு பேர் எல்லா பசுக்களும் அழுது கொண்டிருக்கின்றன இடையன் இறந்து போயிட்டான் என்ன இவர் பார்த்தார் பசுக்களினுடைய துன்பம் இவருக்கு பட்டது பசுன்னா என்னங்கிறீங்க நாலு கால் ஒரு வால் இல்ல நீங்களும் நானும் அந்த பசு நம்முடைய துன்பம் அவர் பார்வை நிலப்பட்டது இறந்து கிடந்தா இடையன் பார்க்கிறார் பசுமாட்டுக்கு போய் யாராவது ஆதரவு சொல்ல முடியுமா அல்ல ஏதாச்சும் வார்த்தை சொல்ல முடியுமா முடியாது உடம்பு அப்படியே கலட்டினார் ஆன்மாவை உள்ள செலுத்தினார் உயிர் பரகாய பிரதேசம் ரொம்ப சொல்கிறார் பார்ப்போம் உள்ள போயிட்டார் இவர் உடம்பு விழுந்தது இடையன் உடம்பு எழுந்தது பசுக்கள் மகிழ்ந்தன எல்லா பசுவும் வீட்டுக்கு போயிடுச்சு கடைசி பசு இவர் வீட்டு பசு போயிட்டு பெண்டாக்கி பக்கத்தில் வந்தா காப்பி கொடுக்க வந்தால் வச்சுங்களேன் நம்ம காலத்தில் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது பக்கத்தில் வந்தார் விலகினார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனத்தில உட்கார்ந்தார் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம என்ன பொன்னாயிடும் சிவாய நம சொல்லே இருந்தால் தங்கம் உானாட்டி வந்தா யாரோ சொல்லி ஒரே வார்த்தை உதவ மாட்டார் இனிமேத்தான் நமக்கு உதவவே போறார் எதுக்கு உதவ மாட்டார்னா குடும்பத்திலிருந்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு ஆண்டு ஒன்று போனால் தோன்றும் அதுக்கு உதவ மாட்டார் உலகத்துக்கு ஞானம் கொடுத்து யான் பெற்ற இன்பம் பெருகையும் பையகம்னு உலகத்தை காப்பாற்ற போறார் போயிட்டாங்க ஓடி வந்து உடம்பு எரிஞ்சு போச்சு மூவன் உடம்புல இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடிய பாடல் வடக்கும் தெற்கும் இணைக்கப்பட்டன தமிழ் மனம் வீசுகிறதே திரு ஞான சம்பந்த பிள்ளையா திருவாவூடு வந்த பொழுது எடுங்க பக்கத்திலே தோண்டி பார்த்தார்கள் திருவாவரத்துறையிலே திருமூலர் திருமந்த கிடைத்தது என்று ஒரு செய்தி பெரிய புராணத்தில் இல்ல திருஞான சம்பந்தர் பாடல அப்பர் சுவாமிகள் பாடல யாரோ பின்னால வந்தாலும் சேர்த்திருக்காரு பரவாயில்ல செய்தி நன்றாக இருக்கிறது பாட்டு காணாத கண்ணுடன் கேள்வியும் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் காட்டினான் நந்தியே பாட்டு புரியல அழகான பாட்டு காணாத கண் இந்த கண்ணு இத கடவுளை பார்க்க முடியலையே கடவுளே வந்தா கூட சந்தேகப்படுதே காணாத கண்ணுக்கு கடவுளை காட்டினான் கேளாத கேள்வி இங்க உள்ளத பத்தி கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஆண்டவனை பத்தி நம்ம கேட்கறது இல்ல ஒண்ணு சொல்லட்டுமா திருவண்ணாமலையில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போனீங்கன்னா பருவத மலையிலும் ஒரு மலை இருக்கு மலைக்கு ஏறி மேல போகணும்ிவபெருமான முருகப்பெருமான் எல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் பதிமூணு கிலோமீட்டர் மேலே ஏறணும் பத்து கிலோமீட்டர் கொஞ்சம் பரவாயில்லாம ஏறலாம் அதுக்கப்புறம் வெறும் மலையில கடப்பாறையை ஊனி வச்சிருக்கான் இந்த கடப்பாறையை புடிச்சுக்கிட்டு விழுந்த அடி முடிஞ்சு போயிடும் அங்கத்துக்கு கூட எலும்பு கிடைக்காது அதை தாண்டி போறான் அதுக்கு மேல ஆகாசப்படுகிறான் ஏடிப்படிங்கிறான் ஏடிப்படி எப்படி தெரியும் எப்படி சாட்சி வச்ச மாதிரி படி அதுல ஏறணும் காத்தடிச்சா கீழே விழுந்துருவோம் ஆகாச படி எப்படி தெரியுமா கீழே பள்ளம் ஒரு பக்கம் மலை இப்படியே போகணும் போனா மலையில முட்டணும் அந்த பக்கம் போனா கீழே விழுகணும் அதுக்குள்ள போகணும் இவ்வளவு ஏரி மேல போனா சிவபெருமான் அற்புதமா உட்கார்ந்து நான் ராத்திரி போய் படுத்திருந்த பத்து பேர் போனோம் கேளாதது கேட்டுத்தான் சிவபெருமான் சத்தியமா சொல்றேன் ராத்திரி படுத்து தூங்கிட்டான் சிவபெருமானுக்கு நாங்களே அபிஷேகம் பண்ணணும் தீர்த்தம் கொண்டுகிட்டு அபிஷேகம் அலங்காரமும் ஆடைய சாத்தனம் அவருக்கு முன்னாலேயே விழுந்து படுத்தட்டோம் எடா அவ்வளவுதான் சந்நிதி எல்லாம் இந்த பக்கம் சிவபெருமான் அந்த பக்கம் அம்பாள் இந்த அம்பாள் எப்படி தெரியுமா பக்கத்துல வந்தா சின்னதா தெரியும் தூரத்துல போனா பெருசா தெரியும் சாதாரணமா மாறில தெரியும் பக்கத்துல பெருசா தெரியும் தூரத்துல போனால சின்னமா தெரியும் இந்த அம்பாள் தலைகள தெரியும் போக போக போக போக பெருசா தெரியும் பக்கத்துல வந்தா சின்னதா தெரியும் அது ஒரு அமைப்பு அந்த அம்பாள் அம்பாள் சன்னதிட்டோம் ராத்திரி பன்னெண்டு மணி திடீர்னு ஒரு புல்லாங்குடன் ஒலி கேட்குது வீணை ஒளி கேட்குது தொண்டக படையின்னு சொல்ல பழனியில தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பாணியே கோலக்குற சிறுவர் தொண்டகம் கொட்ட நீ கொட்டியெருள் சப்பாணியே குளிர்பொழில் பழனியில் வளர்குமர குருவரா கொட்டியருள் சப்பாணியே தொண்டகப்பட கேட்குது எனக்கு ஒன்னும் புரியல இவ்வளவு உயரத்துல வந்து படுத்து கிடக்கிற இங்க யாரா இந்த சத்தம் மெதுவா கேக்குது மென்மையா கேட்குது லேசா கேட்குது ஆச்சரியம் முடிச்சேன் என் பக்கத்துல என்னுடைய மாணவர் இப்ப ஆடிட்டர் அவர் படுத்து கிடந்தார் ஸ்ரீகாந்த் என்ன எந்திரிச்சார் சத்தம் கேட்குதான் எனக்கு ஒரு நினைப்பு நமக்கு தான் கேக்குதோ நினைச்சு படுத்திருப்போமோ எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன இசை வீணையர் ஒருவாழ் இருத்திரம் ஒருவாள் துன் இயக்க கையினர் ஒருவாள் தொழுயர் அழுகையர் திவழ்கையர் ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திருப்பெருந்து சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எல்லாம் கேக்குது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் விட்டு போச்சு கேளாததை கேட்பானா இல்லையா காணாத கோனாத போகமும் விட்டு அனுபவிக்கிறது கோனக்குடிய போகம் ஆண்டோட விடாமல் அனுபவிப்பது கோாத போகம் கூடாத கூட்டமும் நம்ம கூடுற கூட்டம் கூட நம்ம பணத்துக்காக நம்மளோட கூடுற கூட்டம் அரியார்கள் கூட்டம் கூடாத கூட்டம் கிடைக்காத கூட்டம் அது என்ன நானாத நாணம் வெக்கம் பறாப்புல இருக்கு ஆனா ஆண்டவங்கிட்ட போனா அந்த வெட்கம் போயிடும் மான அபிமானத்தை விட்டு அத்தன் கடவுள்கிட்ட போகலாம் இப்படி அதையெல்லாம் விட்டாத்தா ஆண்டவன் விட்டு போகலாம் போகமும் ஒலியின் முடிவில் கிடைக்கக்கூடிய பெரிய பேரறிவு இவளதும் காணாய் என வந்து காட்டினான் நந்தியே இதையெல்லாம் எனக்கு காண்பித்தான் காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித் தென்னை வீட்டேயும் பெறவாமல் காத்தாட் கொண்டான் எம்பெருமான் விச்சைதானே திருவாசகம் பேசுது இப்போ திருமூல திருமந்திரத்திலே சில அறவுரைகள் முதல் அறவுரை உடம்பு எல்லாம் உடம்ப வச்சு வாழ்க்கையே எங்க இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்காகத்தானே வாழ்ந்துட்டு இருக்கான் மண் கண்டீர் இது மண்ணு மண்ணால மண்ணு இந்த வீட்டில் மனுஷ உட்காந்துருக்கான் இதுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு வீடு அந்த வீடு சிவபெருமானுடைய திருவருள் சிவபெருமான் அவருடைய ஒரு வாடகையும் அந்த வீட்டுல என்னாடு போடுவாங்க எல்லா சௌரியமும் உண்டு அப்பப்ப அந்த ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு கும்புடு போட்டுக்கிட்டா போதும் மனுஷன் எந்த வீட்டுல இருக்கிறான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம் நல்வினை தீவினை அதுக்கு தகுந்தாப்படத்தானே உடம்பு சில பேரு பாடினா பாட்டு நல்லா இருக்கு ஏன் அப்படி அவங்க குடுத்து வச்சது இருவினை பாத்திரம் திணி ஆரம்ப காலத்திலே நல்லா தான் இருந்துச்சு தீவினை சேர்ந்தது கொஞ்சம் கொஞ்சமா தீவினை சேர்ந்தது கடைசி என்னாச்சு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் தண்ணி விழுந்தா மீண்டும் மண்ணான மாதிரி முடிஞ்சு போச்சு நீர் மீண்டும் மண்ணானால் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு அப்ப என்ன ஞாபகம் இருக்கணும் உடம்பு நிக்காது அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் புருஷனும் பொண்டாட்டியும் பகன் சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்களா காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டது இன்பம் அல்லவா உட்கார்ந்து சாப்பாடு போட்டாலா இவர் சாப்பிட்டாரா பொண்டாட்டி சாப்பாடு போடணும் சாப்பிடணும் அம்மா சாப்பாடு போடணும் சாப்பிடணும் இல்ல சகோதரி சாப்பாடு போடணும் சாப்பிடணும் இதெல்லாம் குடுத்து வச்சு கிடைக்கும் இப்ப வந்து அப்படி கிடையாது மன்னிச்சுங்க தாய்மார்கள் எங்க ஊர்ல எப்படி தெரியும் இல்ல டிவிய பாக்குறதுக்கு அந்த அம்மா உயிர் உட்கார்ந்துருது டேபிள்ல சாதத்தை எடுத்து வச்சிருது இவர் கோடீஸ்வரர் வந்து டேபிள்ல சாதத்தை அவரா போட்டு எடுத்து சாப்பிட்டு இருக்க அந்த அம்மா மாடு மாட்டி கிடக்கும் போட்டு போயிட்டாங்க ஒரு மாதிரி தானே என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் மாடு சொல்லுது நான் ஒன்னும் போடாம சாப்பிடுறேன் நீங்க ஒரு வேட்டைய கட்டிட்டு சாப்பிடுறீங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தொண்டாட்டி பக்கட்ல உட்கார்ந்து சாப்பாடு போடணும் சாப்பாடு போட்டா வைத்தார் அடிசை உண்டார் மணக்கொடியாரோடு தோல்ல கைய போட்டார் எப்பவுமே சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அது ஒரு நாகரிகம் மட்டுமல்ல சாப்பாடு உடம்போடு வந்து சேர்றதுக்கு அதான் படி சாப்பாடு நல்லா இருக்கு மனக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் மே இரையின்ந்ததே என்றார் ஏதோ இந்த பக்கம் பலிக்கிறாப்புல இருக்கே அந்த அம்மா பாய போட்டது படுத்தார் கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தாரே முடிஞ்சு போச்சு எல்லாம் மாறி போச்சு சாக்குறத இந்த உடம்புங்கிறது என்னைக்கு நிக்காது அத்தி பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கத்தி எடுத்தவர் காடு பூக்காரு அத்தி பழம் புத புத புத இருக்கும் அதான் உடம்பு அரைக்கீரை வித்து அரைக்கீரை வித ரொம்ப லேசா இருக்கும் அதான் உயிர் கொத்தி உழை பெய்து உள்ள போட்டு விட்டான் வயசாக வயசாக என்ன ஆச்சு இந்த உயிர் உடம்ப சாப்பிட்டுதா உடம்பு உயிரை சாப்பிட்டுதா யோசிச்சு பார்க்க உயிர் தான் உடம்ப சாப்பிட்டுது எப்படம்பு தீந்து போச்சோ உயிரை விட்டுட்டு நான் வேற உடம்ப பாத்துக்கிறேன் ஓடி போயிருச்சு அத்தி பழமும் அரைக்கீரை நெல் வித்தும் கொத்தி உழை பெய்து கூடட்டு விட்டனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண அத்திப்பழமாக உடம்பை அரைக்கீரை வித்தாக இருக்கிற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பட்டுது முடிஞ்சுது எல்லாம் கத்திக்கிட்டே தூக்கிட்டு போனா கோயந்தா கோய்ந்தா அரோகரா கத்தி எடுத்தவர் காடு புக்காரே வயத்தில் சிறியது பிறந்த எங்கே கிடக்கும் மதுரவிழ்வார் கேட்கிறார் நம்மாழ்வார நம்மாழ்வார் சொன்னார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் இதுக்குள்ள இருக்கிற ஆன்மா எதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கே கிடக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே கிடக்கும் அதனே அத்திப்படமும் வரை தீறி நல்வித்தும் கொத்தி உரை பெய்தூழட்டு விட்டனர் அரைக்கீரை விட்டு உண்ண கத்தி எடுத்தவர் மோகக் கொடி வடர்ந்து அத்தி படுத்ததென்ருந்திவர அப்படின் உண்ணாதே உந்திவர இரு உந்தியார் நம்ம சைவ சித்தாந்தத்தில் உள்ளது எவ்வளவு பாட்டு காக்கை கவரிலன் நல்லதா கட்டதா காக்கா ரொம்ப கத்தனா பெருந்தாளி வரப்போறான் என்று சொல்லுவான் வெளிய இருக்கவன் சில பேர் பாராட்டுவான் சில பேர் திட்டுவான் பணத்தை தூக்கி விட்டி போற பொழுது காக்கா கத்தனா என்ன என்ன துளி ஊத்துனா என்ன இருக்கிறவன் படி சொன்னால் என்ன தோற்பையுள் நின்று தொழிலற செய்து கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே இதுக்குள்ள ஒரு கூத்தன் இருக்கிறான் அவன் கூத்துக்கூத்து ஒரு நாள் ஒரு தலைப்பு திருக்கூத்து சொல்லப்பா அஞ்சு கூத்தன் புறப்பட்டுமான் போனதுக்கு அப்புறம் இந்த கூட்டுக்காத மதிப்புறதே செல்வ நிச்சயமா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவன் எங்கேயோ போயிடறான் அது அழகா ஒரு பாட்டு சொன்ன நம்ம கந்தர் அலங்காரத்துல சொன்னது அதுக்கு முன்னாடே திருமூடர் சொன்னார் ஒரு பணக்காரரும் ஒரு சாதாரணப்பட்ட ஞானியும் பேசிக்கிட்டே போனாங்க செருப்பு போடாம போனாங்க வெயில் நேரம் காது சொல்லு பனக்காரர் ஓடுறார் இந்த ஞானி மெதுவா போறார் பணக்காரர் ஓடி போய் ஒரு மரத்தடி நடத்தது செருப்பு போடல அதான் நெடலுக்கு வந்தேன் அப்படியா உங்க உடம்புக்கு ஒரு நிடல் உண்டே அதுல நிக்க வேண்டியது தானே உடம்பு நடல்ல நிக்க முடியுமா என் உடம்பு நடல்ல அட்டால் வந்தா நிக்கலாம் நான் நிக்க முடியாதே சாமி இப்படி சொன்ன உடனே சிரிச்சார் பரம உன் நிழல உனக்கு உதவ மாட்டேங்குது உன் காரு பொங்காட்டி உள்ள பனங்காசு தங்க வயிற் உதவும் நினைச்சிட்டு இருக்கீ தன்னது சாயை சாயின்னா நிழல் தனக்குதவது கண்டு என்னது மாடு என்று இருப்பவர்கள் ஏழைகள் உன் உயிர் போம் உடல் பிறந்தது கண்ணது கான் ஒளி கண்டு கொள்ளீரே அந்த காலத்துல ஊரு முழுக்க சொந்தக்காரங்களா இருந்தாங்க பெரியா சித்தப்பா அத்தை மாமா குடும்ப முழுக்காரங்களா இருந்தாங்க எந்திரங்கள் கொஞ்சமா இருந்துச்சு இப்ப வீடு முழுக்க எந்திரங்கள் பெருகி விட்டன கிரைண்டர் சோபா காரு மிக்சி வாஷிங் மிஷின் சொந்தக்காரங்க குறைச்சலா போயிட்டாங்க முந்தி சொந்த அதிகம் எந்திரங்கள் குறைவு இப்போ எந்திரங்கள் அதிகம் சொந்தங்கள் குறைவு எந்திரங்களோடு பழகி பத்தும் சொல்ல முடிஞ்சு வச்சுக்கத இடம நிக்காது கிழக்கிழ எழுந்தோடிய ஞாயிறு மேற்கிழமை போகுது உன் இளமையான குளக்கன்று மூத்து போகிறது அதனால சாக்கிறது இளமையும் நீக்காது கொல்லாமல் உயிரை கொண்டு சாப்பிடாது அழுத்தமா கொல் கொள் எடுகுத்து சொன்னானோ அவனை நரகத்தில் போட்டு வருத்து வாங்கலாம் கொள்ளிடு குற்றென்று கூறிய மாற்களை வல்லடிக்காரர் வல்லடிக்காரர்னா எமதூதுவன் வலிக் கயிற்றால் கட்டி திருவாரூர் தேருக்கு உள்ள வட மாதிரி பெரிய கயிற்றனால கட்டி இடுப்பாரா செல் அது நில் என்று தீவாயி நரகடை நெருப்பு உள்ள நரகடை நில் இடும் என்று நிறுத்து வர தாமே கொல்லாவை இன்னொரு முக்கியமான படம் பொல்லா பொலாலை நான் கொல்லல மாமிசம் மட்டும் சாப்பிடுவேன் சனிக்கிழம மட்டும் சாப்பிட மாட்டேன் மற்ற நாள்லாம் சாப்பிடுவேன் முழுப்போடு போடுவேன் பொல்லா புலாலை என்ன புலால் பொல்லா புலால் ஏன் தெரியுமா பலர் வியாதிகளுக்கு காரணமானது புலால் என்பதனாலே பொல்லா புலாலை நுகரும் புலையறை புலால் சாப்பிடுறவன் தான் புலையன் எல்லோரும் காண எல்லாரும் பார்க்கிறாப்பளே தன் தூதுவர் என்ன கரையா செல் அரித்து விட்டதுங்கிற பாருங்க கரையாம்பாய் புடிச்சுக்குவானா தீவாயி நரகில் நரகல மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு மல்லாக்க தள்ளி உள்ள அமைச்சிடுவானா சாக்கரே பொலால் சாப்பிட்டு அதுதான் கிடைக்குமா சொல்றார் திருமூலர் நாங்க வேடிக்கையா ஒன்று சொல்றது உண்டு பள்ளி கொடுத்து ஆசிரியர் பசங்களை பார்த்தாரா டேய் சொர்க்க நரகன் தெரியுமா தெரியல இருக்கும் நரகத்துல எரிவாய் நரகத்துல போடுவான் இருப்பு சட்டியில போடுவான் எண்ணெய ஊட்டி குதிக்க வைப்பான் நம்மள போட்டு எடுப்பான் வருத்திருவான் நரகம் பொல்லாது இப்ப வாத்தியார் கேட்டாராம் பையங்களை பார்த்து நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா ஒரு பய எந்திரிச்சான சார் நீங்க எங்க போவீங்கன்னு கேட்ட அய்யே எப்போவும் நம்மள விட விவரம் தானே பாத்தியார் சொன்னாராம் நான் ரொம்ப பாவம் பண்ணி இருக்கேன்ப்பா நான் நரகத்துக்கு தான் போதேன்னாராம் நல்ல வாத்தியார் தப்பு இல்லம் பண்றதை ஒத்துக்கிறார் இவன் பண்ணடியா நான் பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்காம ஒத்துக்கிறார் போவேன் எல்லா பையரும் சொன்னாங்க நாங்கள் சொர்க்கத்துக்கு நான் உங்களோட நரகத்துக்கு வருக்கு அவளது காதலா அவளது அன்பா மரியாதையா இல்ல சார் நரகத்திலே எரிவாய் இருக்குமா இருப்புச் சக்தி இருக்குமா என்ன கொதிக்க வச்சு உங்களை தூக்கி போடுவான பற்றி தீவாயின் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே பிறன் மனை நயபாமை அழுத்தமனை நயவாமை ஆஸ்தகத்தில் இருக்க ஆப்தம் தெரியுமா சொந்தம் நெருங்கினீங்க அகத்தில் இருக்க காதலித்துக்கூடிய மனைவி பக்கத்தில் இருக்கிறான் பிறர் அடுத்த விட்டுக்காரன் பத்திரமா பொண்டாட்டிய பாதுகாக்கிற இந்த பய அவள பார்த்து ஆசைப்படுற காச்ச பலாவின் தனி உண்ண மாட்டாமல்ளத்துக்கு இடருற்றவாறு வீட்டில் எடுத்த விட்டு ஈச்சம் பழத்துக்கு ஆசைப்பட்டான் இவன் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் சொன்னார் கல்யாணம் பண்ணிட்டோம் முதல் வருஷம் என் பொன்றாட்டி பேசினா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அடுத்த வருஷம் நாம் பேசினேன் அவ கேட்டுக்கிட்டே இருந்தா இப்ப ரெண்டு பேரும் ஒரு நேரத்துல பேசலாம் கேக்குறாங்க நம்ம வாழ்க்கை இப்படி ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் மனமொத்த தம்பதிகளாக இருக்க வேண்டும் ஒன்னே ஒன்னு முக்கியமா சொல்றார் பிச்சேன்னு வடுற பொழுது யாருன்னு பாக்காத எல்லாருக்கும் போ ஆளு நல்லாத்தான் இருக்கிற என்ன ஒரு வேலை வெட்டிக்கு போகப்படாதா சொல்றாதே ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் யாராவது வீட்டுக்கு வந்தா அவனுக்கு சோறு போட்டுட்டு நீ சாப்பிடு செல்விருந்து பார்த்து இருப்பான் பழம்பொருள் போற்ற நாளைக்கு அமெரிக்காவில் போட்டு வச்சிருக்காங்க வருஷம் வருஷம் போட்டிருக்கா இதுல தயார் பண்ண சாப்பாடு பதினொன்னு பதினொன்னு தயார் பண்ண சாப்பாடு இப்ப சாப்பிடறதுக்கு எது எடுத்துக்கலாம் வேட்கை உடையீர் விரைந்து நிறுத்தி அமைதியா சாப்பிடுவது அழைத்து சாப்பாடு போட்டு உண்கிறது நீங்களும் அது போல செய்யுங்கள் நன்றி இன்றைக்கு ஒரு முன்னுரை அரங்கள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அரண் சொன்ன பெருமை திருமூலருக்கு உரியது அதுதான் இன்றைய பேச்சின் சுருக்கம் திருமலை அன்பர்கள் திருவடிகளையெல்லாம் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போட்டி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவதிக்கு கைகூப்பித் தண்டலிட்டு பக்தியினால் பரமனை அடையலாம் அதற்கு திருமந்திரம் ஒரு விளக்கு போன்றது என்பதை மீண்டும் நினைவூட்டி அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்